நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் பிறம்பின் வணக்கம் கூறுவது கதைசல்லி சரிதா இன்றைய கதையோடு விளையாடுவில் மாவீரன் நெப்போலியன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் நம்ம அந்த காலங்களில் எலியெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா எலி பொறி வச்சு பிடிப்போம் அந்த எலிப்பொரியில் மாட்டின எலி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற இரும்பு கம்பிகளை வந்து பிடிச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அந்த எலி பொறிக்களை சுற்றி இருக்கிற மரத்தாலான அந்த பெட்டியை வந்து எதுவுமே பண்ணாது ஒரு ஒரு சின்ன பரண்டு கூட பரண்டாது தாவி தாவி பார்க்கும் ஒரு கடித்து பார்க்கலாம் அப்படின்னதுக்கு தோணவே தோணுது ஆனால் நார்மலாக எலி மற்ற பக்கங்கள்லாம் நம்ம கபோர்டு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எலி கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து அதை ஓட்ட பண்ணி கூட வெளியில் வந்துடும் ஆனால் இதுக்குள்ளே மாட்டினதுக்கப்புறம் அதோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நம்ம மாட்டிக்கிட்டோம் வெளியில் போகணும் வெளியில் போகணும்னு நினைக்கமே தவிர அது வெளியில் போனதுக்கான வழி என்ன அப்படின்னு அதோட யோசிக்கிறதுக்கான மனநிலையில் அது இருக்காது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நெப்போலியனோட வாழ்க்கையில் நடந்துச்சு உலகத்தையே தன்னோட காலடியின் கீழே கொண்டு வரணும்னு நினச்சவர் நெப்போலியன் கிட்டத்தட்ட நிறைய நாடுகளில் பிடிச்சார் கடைசியாக ஒரு தீவில் இருக்கிற சிறையில் அடைச்சிட்டாங்க மாவீரர் நெப்போலியனை அந்த நேரத்தில் நெப்போலியனுடைய நண்பர் ஒருத்தர் நெப்போலியனை பார்க்க போகிறதுக்காக அனுமதி வாங்குறாரு அனுமதி கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுமதி வாங்குறாரு அனுமதி வாங்கிட்டு அங்கே போய் நெப்போலியனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு நண்பர் பேசிட்டு திரும்பி வரும்பொழுது நெப்போலியன் அவர்களுக்கு ஒரு செஸ் போர்டு ஒன்று பரிசாக கொடுத்துட்டு வர்றாரு அந்த செஸ் போர்டை வாங்கிட்டு போன நெப்போலியன் எதுக்காக நண்பர் கொடுத்தாரு விளையாடுறதுக்காக தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விளையாடி விளையாடி சோர்ந்து போகிறாரு சோர்வர்க்கிற நேரத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் எடுத்து விளையாடுறாரு இப்படியே பண்ணிட்டுருக்குறாரு அவர் ஒரு நாள் இறந்து போயிடுறார் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய பொருட்களெல்லாம் ஏலத்தில் வந்துச்சு அதில் இந்த செஸ் போர்டும் ஏலத்தில் வருது ஏலத்தில் வந்தப்போ அந்த செஸ் போர்டை எடுத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதுக்காக அவர் நண்பர் கொடுத்துருப்பார் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் போர்டை வந்து ஃபுல்லாக பிரிக்கிறார் நல்லா கிழிச்சு எடுக்கிறார் அட்டையை நல்லா கிழிச்சு எடுக்கும்போது உள்ளே பார்த்தா அவர் தப்பிச்சு போகிறதுக்கான ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்கிறாரு அவருடைய நண்பர் அப்போது நெப்போலியன் இதுவே வந்து நெப்போலியன் வந்து ஒரு வீரம் விவேகம் நிறைந்த ஒருத்தர் தன்னுடைய வீரத்தை விட விவேகத்தினால தான் வந்து நிறைய நாடுகளை பிடிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய விவேகம் அந்த நேரத்தில் எங்கே போச்சு அவரை அந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்ச உடனேயும் அவருடைய மனநிலை அப்படிங்கிறது இப்போ நம்ம எளிய எலி பொறிக்கில் போன எளியோட மனநிலை எப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் செயல்படலை நம்மளோட மனசு வந்து ரொம்ப குழப்பமான நிலையில் ரொம்ப அழுத்திரமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது சரியான முடிவுகளை நம்மளால் எடுக்கவே முடியாது ஸோ அந்த குழப்பங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சரியான ஒரு தீர்வு குழப்பமான நிலையில் தீர்வு அப்படிங்கிறது சரியா இருக்காது எவ்வளவு பெரிய மாவீரனுக்கு கூட அந்த இடத்துல அதைய பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு தோணலை இதுவே சாதாரண நிலையிலிருந்தா நெப்போலியன் அவர்களோட மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கோ அப்படின்னா வெகு வேகமாக நண்பர் கொடுத்திருக்காரு இந்த சூழ்நிலை கொடுத்திருக்காருன்னு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பிரித்து பார்த்துருப்பார் ஆனால் அவர் பிரித்து பார்க்கலைங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பா அவருடைய மனநிலை நம்ம எந்த முடிவும் தீர்க்கமான முடிவு எடுக்கும் பொழுது கொழுப்பமான மனநிலை எல்லாமே எடுக்கணும் மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்